எங்கு மில்லாத ஆகும்னா எங்கேயும் கிடைக்காத ஆகும் ஒரு பொருள் எந்த ஆகமத்துக்குள்ளேயாவது ஆகமம் இருக்கலாம் சுவடி இருக்கலாம் உள்ள இதுவா இருக்கும் அது எங்கு மீளாதோர் ஆகமும் நான் அது மட்டுமல்ல கொடுவந்தேன் எம்ப என்றான் அந்த சொல் அறிவை பார்த்தேன் கொண்டு வந்தேன் சொல்லுவதற்கு நான் என்ன சொல்லணும் சொல்லுவதற்கு கொண்டு வந்தேன்னு சொல்லணும் இயம்ப கொடு வந்தேன் கொண்டு வந்தேன் சொல்லங்கண்ணா பாய் தருமாறுது தன்னை மீறி என்ன நுணுக்கு மாதிரி சொல்லு சொல்லுதான் அதுதான் வெறும் அருள் செய்த இந்த செய்ய இந்த மாறில் ஆகமத்தை வாசித்த அருள் செய்ய வேண்டும் என்ன நாரு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறு இருக்க வேண்டும் என்ற அப்படியா சரி சுவாமி அருமையானது வேண்டியதெல்லாம் செய்ய அடியன் குளிச்சுட்டு வந்தேன்னு ஆரம்பிக்கல ஈடுபாடு தன்னை மறந்து தன் நாமம் கட்டாள்கிற ஈடுபாடுனாலும் அந்த ஆகமத்தை சொல்லுங்களேன் கேட்டு எப்ப ஒ நேரம் ரெண்டாம் கட்ட நேரம் அதுல அம்மா எழுப்பி இருக்கிறாங்க எழுப்பினதோடு நின்ற உடனே இவர் வந்து நான் உங்களுக்கு ஆமன் சொல்ல வந்தேன்னு சொன்ன உடனே ஆமன் சொல்ல வந்தேன்னு சொன்ன ஒரு ஆசிரியர் பெருமகனாரை நாளைக்கு வாங்கன்னு சொல்லலாமா அதனால இவங்க நல்ல செய்ய முன்னாரு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல இந்த அம்மா இங்க இருக்கப்படாது ஞான நூல்களை உபதேசமாக பண்ணுகின்ற பொழுது பிறருக்கு செய்யக்கூடாது உபதேசம் அந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும் குருநாதன் அவன்கிட்ட இருக்கிற மாநாட்டு இவன் மூன்றாவது ஆட்கள் உனக்கு மனைவியா இருக்கலாம் உபதேசம் வருகின்ற பொழுது அந்த எப்படி இருக்கணும் அந்த அம்மா எப்படி இருந்தா அண்மையாக மாலை அணிந்த கூந்தலையுடையவளா இருக்கா தவிரவே அவள் இங்க விட்டு நீங்க நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும் இந்த ஆமத்து சொல்லணும்னு சொன்னா நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் இங்கேயும் தீக்கிய என்ன நுழையல இருக்கீங்களா என்னவா சொல்லுவோம் நாறு நாறுகின்ற பூ பூ ஆனது போதை அந்த மாலையுடைய கோந்தல் கூந்தலானது தவிரவே நீங்கவே நானும் நானும் நீயும் நீயும் நான் கூட வேற மாதிரி பாடு நீயும் பாரம்பனும் பையன் போறான்னா நாமும் ஒரு காரணம் தான் அடல்துல்லவ வேணா சின்ன பையனா நாரு பூங்கோதை மாது தவிரவே இந்த அம்மா வந்து இந்த இடத்துல வந்து இருக்காமே அவன் நீங்கட்டும் நீய நானுமா இருந்து இதை நான் சொல்றேன்னு சொன்ன அதான் பாட்டுடைய கருத்து இவர் என்ன பண்ணார் நாரு பூங்கோதை தனியா வச்சுங்க தலையில் என்ன இருக்கிறது அந்த பெண்மணி இடத்துல இப்பொழுது இதோ மாலை இருக்கிறது மாலை இனி தவிரவேரத்தில் இந்த மாலை ஒரு பூவு மின்றி பொட்டு மின்றி போராணி இந்த பூ இனிமே தலையில இருக்காது நாரு பூங்கோதை மாது தவிரவே சொல்லணும் நாரு பூங்கோதை மாது தவிரவே இனிமே இந்த அம்மா என் அவள வாழ்நகை கோவலம் இழப்ப கொங்கை முந்தில் குங்குமம் எழுதான் மங்கள பிரிதனி மகிழான் போய் விண்ணும் எப்படி விழாம இருக்கிறது எப்படி விழாம இருக்க முடியுமா அதனால வே நாறு பூங்கோதை மாது தவிரவே பெண் அந்த மாலை நீங்க தனியா வருடத்தில் இருக்க வேண்டும் உறவு இனிமேல் பாயும் திருக்கோவிலூரில் இருக்க திருக்கோவில் இருக்கிறேன் இனிமேல் நானும் நீயும் இருக்க வேண்டும் நீ இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அருட்செல்வராக ஆகி நீங்க போற விண்ணுலகம் போற நான் என்ன பண்ண போறேன் இவனால் நீக்கப்பட்டு ஏழு ஏழு நரகத்திலையும் போக போறேன் வேறு இடத்து இருக்க வேண்டும் வேறு இடம் என்பது நீ புண்ணிய பூமியிலும் நான் நரக பூமியிலுமாக வேறு இடத்து இருக்க வேண்டும் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ணன் அருமை அருமை சரிங்களேன் அண்ணாற்றல் செய்யாத அலருண திருவள்ளூர் நிறவெல்லாம் உண்டு நமக்கு மறுந்தி நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல ஆனால் திருவள்ளூருக்கு உண்டுன்னு தெரியும் நம்பிக்கை உண்டு அதை மறைக்க முடியும் ஏய் இந்த உயிரில் அதாவது கோழி கூவுதே குன்னு பாவம் குயில் கூகுதே இந்த இதெல்லாம் இருக்குது அதனால என்னன்னாரு நீ அதெல்லாம் உள்ள வாயில் போட இருக்கிறதுனால அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது எல்லாம் ஒவ்வொன்னா வாயில் போட ஆரம்பிச்சுன்னா அதெல்லாம் வாழாதடா ராஜா உண்ணாமே உள்ளது உயிர்நிலை நாமெல்லாம் அது சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த உயிர்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்குங்க உடனே ஒரு திருப்பு கொடுத்தேன் ஜமி இதெல்லாம் நாங்க வாயிச்சா நீ இதை ஒருத்திய நரகம் இருக்குது அண்ணாத்தல் செய்யாது வாயவே திறக்காதான் அப்படியே நரகமான ஒண்ணு முழுங்கிடுதுன்னா நீ வந்து அப்படி கொஞ்சம் என்ன விடுங்க விடுதலை பண்ணுங்க இருக்கும் அண்ணாத்த வாய திறக்காது அவனை விழு நிறகம் பின் உமிழ்தற்கு தமிழ் தெரியும் தமிழும் அறியலாம் ஒரு பக்கம் உரையும் பலமும் அறியலாம் உரையில அவனை விழுங்கிய நிறைய உள்ள இருந்து மெதுவா வர்றது முயற்சி பண்ணி வாய் தருங்க அவனை விழுங்கிய நிறைய பின் உமிழ்தற்கு அங்காவாது வாயை திறக்காது வேறிடத்தில் இருக்க வேண்டும் நீ எங்க இருப்பேன் அருமையா பெருமாணத்தில் இருப்பேன் நான் எங்கே இருப்பேன் விழுங்கிய நரகம் பெண் உமிழ்தற்கு அங்காவாது வேறு இடத்து இருக்க வேண்டும் அரண் அர்த்த போ நாக நீ அ அப்படின்னா என்ன முடிஞ்சு போயிடுச்சு இயற்கை தவம் போட்டு நோய் நோந்தல் உயிர்கொள்க வாங்கன கடை வாங்கினார் என்ன வைக்கணும் உட்கார்ந்து இருத்தி தரையில் இருந்து கீழே தரையில் இருந்துகிட்டு அப்படியே குருநாதன் சொல்றதே செய்வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாது உலத்தமைத்து போ என போதல் என்பலவர் இலக்கணம் அப்படி எல்லாம் இருக்கும் அப்படி இருந்தாதான் பாதியார் சொல்ற அறிவு வரும் ஒரு காதத்துல சொல்லிட்டு இருந்தாங்க திருமகள் என்ன நின்ற தேவி தம்மை நோக்கி புரிவுடன் விரை அந்த புறத்தீடை போக ஏவி தருதவெடத்தானி தவித்தின் மேல் இருத்தி இருந்து போட்டி அருள் என்றார் இந்த நேரம் பார்த்து வந்தாரு அதுவும் இப்ப யாரும் அரசாங்கத்தில் யாரும் இல்லையே அந்த பக்கத்துல தத்தன் நிக்கிறேன் நாமும் அரண்மனைக்கு உள்ள போயிட்டோம்னா யார் இருப்பா அந்த பெண் உள்ளத்தை காட்டு நிச்சயம் இருக்கும் சில சைகள் நம்ம வந்து என்னமோ நாய் குறைக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க ஆமா அப்படின்னா போகாதீங்கன்றாங்க சத்தியம் எங்க மனைவி சொன்னது இவ்வளோ என்ன இருக்கு பலதரம் என்னமோ நாய் குறைக்குது பாருங்க ஆமா அப்படின்னா போகணும் போகணும் போட்டுக்கும் இங்கே இருக்கும் அங்கிருந்து அந்த அவனை விட்டு நீங்கும் போது கொஞ்சம் கால் நிரட நிரடணும் இருக்கும் அதெல்லாம் காட்டணும் ஆமா ஒளிய ஒளிய காட்டினா இருக்கும் இதுக்கு ஆட்படணும் எழுத்து கெழுத்து சைக்கலாரோடவே தெரிஞ்சு அப்படி போகணும் மேல இருக்க இங்க கீழே மெய்பொருள் உட்கார்ந்துருக்கு என்ன செய்யணும் கைத்தளத்து இருந்த வஞ்ச களிகை மாடி மேல் வைத்து இதெல்லாம் சொல்ற இது வரைக்கும் இங்க வச்சிருந்தான் பக்கத்துல இப்ப என்ன பண்ணான்னு கேட்டா இப்போ சேர்ந்த உக்காந்துருக்காரு ரெண்டாவது அவர் என்ன பண்றாரு எதியமை பணி கொளும் கே போம் எம்பெருமான் பண்டி எழுந்த ரூடாயி எதியமை பணி கொழுமார் அது கேள்வி என்று அவர் என்ன இப்படி இருக்காரு அதனால அவர் கண்ணுக்கும் தெரியாது அதனால இவர் என்ன பண்ணாரு மாடித்தாளத்து வைத்து மேது வேறுபட்டு வைச்சார் ஒளியும் ஒடையில காரணம் சாமி இதுல என்ன சமயமா கலக்குது இல்லையே சமயம் கலந்து கருத்தியில் நல்லாவே காட்டலாம் இப்படி எல்லாம் போறான் புத்தகம் ஆவிழ்பான் போன்று என்ன கையில் கேட்டிருக்கிறேன் ஆனா அந்த வந்து அந்த இதை வந்து சுமடியை பெருட்டி வருவது பாடம் சொல்றதுக்கு இருக்கிறது மாதிரி இவர் எங்க வச்சிருக்காரு ஒரு முப்பது நாற்பது சோடிக்கு நடுப்புற வச்சிருக்கார் அதை அதை பார்த்தீங்களா யாருக்கு புரியல இப்ப எதை வச்சிருக்காருங்கிறது யாருக்கு பண்ணுங்க இல்லையா அப்படியே போகணும் அப்படியே போகணும் எதை வைத்திருக்கிறார் அதை வைத்திருக்கிறார் அதனால அப்படி ஒரு இருபது முப்பது சுவடி அப்படி தாண்டணும்னு கயிறை மாதிரி அதை எடுத்துக்கிட்டாராம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பழைய சிவாஜியத்தை கொடுத்துருக்கணும் ஜிம்னு சீமாம் போயிட்டா புத்தகம் ஆவிட்பான் போன்று புரிந்தவர் வனங்கும் போதில் இது ஏற்கனவே இப்படியே இருக்குல்ல இவர் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொன்னோன்னு மீண்டும் ஒரு வணக்கம் போடுது ஏன் சவுரியமா இருக்கிறது இல்லை ஆ இது சௌரியமா ஆகணுமே அவருக்கு அதனால இப்படி வணங்கிச்சான் நல்ல நேரம் இருக்குங்களே வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி பத்திரம்ங்கிறது அந்த ஆயுதம் வாங்கி என்ன செய்தார் இது ஒரு அழகு எல்லாரும் சொல்றதும் எல்லாம் சொல்றதும் ஒழுக்கமுடையாருக்குள்ளாரியே தீய வழிக்கு வாயார் துறல் தீமையான காரியத்தை மறந்தும் பாய்னால் வராது யாருக்குனர் ஒழுக்கமுடையாருக்கு ஒழுக்கமுடையாருக்கு உள்ளாரியே மறந்துட்டும் வாயார் துறல் மறந்துட்ட ஆதலால் தேய்கிறார் பெருமான் வழி சொல்ல மாட்டார் அதனால் என்ன செய்தார்ான் முன்னை அடிச்சான் இப்படி பாரு இவ்வளவு நாகரிகமும் அந்த சொல்லை கூட சொல்லப்படாது அதுவா இருக்க எங்க பார்த்தாலும் பேப்பர் பார்த்தா தினமும் அதுவா இருக்கு என்ன செய்தார் பொருள் அப்போ என்ன சொன்னாரு இது மாதிரி எவரேனும் தாமாக அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் இருக்குது அவர் எனக்கு அறியவர் அதனால மெய்த்தவ வேட தான் வெள்ளோர் ஒழுக்கு அடியேன் அதற்கு உரை வகுக்கிறார் நம்முடைய கேக்கலா பெருமாள் இதற்கு திருக்குறள் குறை அது என்ன வெல்லுவதில் மிக வல்லமையா வெல்றதுன்னு என்னங்க படிக்கணும்பா சொல்லுக்கு சொல்லல வெல்லணும் அந்த வெல்வதில் மிக வல்லமையா வெல்ல இவருக்கு எதில் பற்றி வல்லமை இவருக்கு எதுவல்லமை இறைவனும் இறைவனுடைய அடியார்களை தொழுது வாழ்வதுதான் எனக்கு வல்லமை என்ன இறைவன் இறைவனுடைய அடியவர்கள் அவர்களை தொழுது வணங்கி அவருக்கு அடிமை எனக்கு வாழ்நாளில் வெற்றி அப்படின்றது அப்ப இவருடைய வெல்லுதல் என்னன்னு கேட்டா அவர்களை வணங்கி வாழுதல் அதனால தொழுது வென்றார் யார அந்த அரியவரை அந்த நேரத்திலும் தொழுது வென்றாராம் அப்ப மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் தம்முடைய தகுதி அது கடைசிவருக்கு எவரானாலும் சரி அரியவர் அரியவர் வணங்குவதுதான் அடியவர் எனவே தொழுதல் தான் அவருக்கு எனவே தொழுதே வென்றார் கூடாது தாம்தம் தகுதியால் தகுதி என்பது அந்த வணங்குதல் ஒன்றையே வென்றார் இந்த ஆள் உள்ள நுழைஞ்சதிலிருந்து புலிகரைக்கிற மாதிரி சொல்லுவாங்க பெண்கள் உண்ட அப்போ சேர்ந்து அம்மாவாக்க போட்டு என்ன அர்த்தம் என்னமோ எனக்கு புளிய கரைக்க புளி கரைக்க மாதிரி இந்த தவன் வந்து உள்ளத்துல அந்த இதுக்குள்ள தன்னை தாண்டி நீயும் நின்றுடு என்ன அப்படி உள்ள போகும்போதே மறைத்த அவன் பூந்த போதே மனம் அங்கு வைத்த உடம்புதான் வெளியில் நிக்குது உள்ள யாரோட போச்சு இறைப்பொழுதூடி வெள்ளடிச்சு வரல வெள்ளுக்க சொல்லு சரி அப்புறம் இறை போடுவதூடி உன்ன யாரும் அழைக்கல போகல இங்க உள்ள என்ன அது மாதிரி கொஞ்சம் செய்த உடனே ஒரு சத்தம் கேட்டு சிறு சத்தம் அந்த சத்தம் அதுவும் சதக்குன்னு சத்தம் உள்ள என்ன பண்ணி டக்குன்னு எம்ஜிஆராட்டம் அப்படின்னு போயிருப்ப அப்ப அவன் நிறைத்த செங்குறுதி சோர வீழ்கின்றார் நீந்த கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமல் அப்படி கீழே விடுவரே சிவாஜியா இருக்கணும் பெற்றது மட்டும் எம்ஜிஆர் பழைய எம்ஜிஆர்லாம் சொல்லுங்க ரெண்டு பேரும் அந்த குரையல் எடுக்கிறது போக்குவரத்து எல்லாம் இது பெருக்கும் கைவாசு அவர் அப்படியே கேள்வி எடுப்போம் அவரு தத்தா நமது வேதனை வேந்தரால் விளக்கப்பட்ட நாத நாம் தக்கந்தானும் தலை நாள் தாங்கி என்ன பண்ணிருப்பான் அப்ப ஒரே அப்படியே பட்டுனு போட்டான் கடக்குன்னு சத்தம் கேட்கணும் ஒலியும் ஒலியில் வச்சா ஒலியும் ஒலியும் நீங்க ஒளி அவரே போட்டி அப்படியே கீழே விழுந்துச்சே சொல்றேன் தாங்கி அருமையானதுங்க இதெல்லாம் யாது நான் செய்டியார் போக மீதிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய்விடு அவருக்குழுமண்டபத்தில் ரொம்ப வராம கொண்டு போய் கொண்டு போய் விட்டு விடுங்கும் போது கிடையாது அரசணித்து செய்த வந்தவுன் உள்ள அந்த பயல புள்ளா ஒரு சத்தம் அந்த உள்ளே வந்தவுடனே வெளியில சத்தம் கேட்டு ஆனாலும் ரொம்ப அருமை என்ன செய்ய வெளியில வந்துட்டான் வந்தவுடனே என்ன செய்வான் அரசனுடைய ஆணை இவருக்கு எந்தவித எடையூறும் நேரக்கூடாதுன்னு அதனால என்ன பண்ணணும் ஒரு எடூர் வரக்கூடாது தான் கத்தி கூட மோதிட கூடாது ஒரையில போட்ட கத்தி கூட ஒரு இடிப்பிடிச்சிட கூடாது ஏன் எந்தவித இடையூறும் இல்லாமல் கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் விடணும் அதனால ம் இங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பான் தெரியுங்களாடா அதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் நம்மை நினைக்குமாறு விட்டார் சரி பெரியவங்க ஆற்றம் பெரியவங்க பெரியவங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன் எதியமை பணிகொள்ளுமாறு அப்படி கேட்டாங்க அவருடைய உள்ளம் செய்யல அதனால நாயா பெரிய நிச்சயம் எங்கே அப்படின்னு மாட்டான் சொல்லக்கூடாது சொன்னால் தத்தன ஜெய்க்கலாத அப்படி பாடுது அதனால பெரியவங்க இப்படியே தான் அப்படி தான் நேராக போகணும் அப்புறம் வெளியில் வந்து வாழை கையில் கேட்டாங்க ஏன்னா யாராவது எங்க அழைச்சிருப்பீங்க சத்தா என்ன அழைச்சிட்டு போறீங்க நம்ம அரசு ஆணின் அரசர் அரசர் ஆணை அரசர் ஆணை அரசர் ஆணி அப்படிதான் காட்டு நானே கூட நினைச்சு பாக்கலான் இருக்கேன் அழைத்துக் கொண்டு போனால் யாரும் எல்லாம் இல்ல வெறு வெறும் நீரா மிக தொலைவு கிருஷ்ணனை கண்டால் தூர விளகுனர் ஆற்றும் துணையும் வேற்றுமை இன்றி கலந்திருவ நடக்கால் தேற்றா ஒழுக்கம் ஒருவன்கள் உண்டாயும் நீதி நூல் கூட வைக்காது அங்கேயாவது படிக்க வந்தாங்க பத்தாண்டு பதினைந்து ஆண்டாம் அதுல ஒரு ஆள் கொஞ்சம் குணம் போதாம என்ன பண்ற ஆற்றும் துணையும் பொருட்கள் ஆற்றும் துணை முடிஞ்ச வரைக்கும் அவனை திருத்த கருத்தை பார்த்து முடியல சார் இனி இந்த மக்கு திருந்தாயின் தூற்றாதிய தூரவிடல் இதெல்லாம் தெரிய வேணாமா மக்களுக்கு இந்த ஆரம்பலாம் தெரியப்படாத தூற்றாதே தூரவிடல் என்று நேராக கொண்டு போனால் கொண்டு விட்டான் மீண்டும் வந்தான் வந்தது என்ன அருமையா செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறி விட்டன என்று கூட என்ன பண்ற அந்த ஆவி போகுது இருந்தாலும் இவன் இந்த சத்தன் கொண்டு போய் நன்றாக விட்டு விட்டு வந்தான் செய்தி காதல வாங்கறதுக்காக அந்த உயிரை அப்படியே தாங்கிட்டு இருக்கான் சோர்கின்ற ஆவி தாங்கும் அது போகுது இருந்தாலும் அந்த ஆவியை பிடிச்சிட்டு இருக்கான் ஏன்னா அந்த நல்ல செய்தி கேட்கணும் எந்த நல்ல செய்தி எந்த விதையோர் இல்லாமல் அரசுடைய ஆணையின் மன்னும் அந்த அவரை அந்த மீட்டவரை கொண்டு போய் விட்டு வந்து விட்டேன் என்று அந்த சொல் கேட்கணும் என்னொன்னு சொல்லிவிட்டான் இங்கி வந்து ஐயன் செய்தது யார் செய்தது என்ற பணியாளன்ல இங்கை ஐயன் செய்தது என்னுடைய தலைவர் தொழிலாளிகள் கம்யூனிஸ்ட் படிக்க கூடாத இதுவரை பணி செய்தவரே எனக்கு தலைவன் நீ அந்த சொல் சுவாமி அந்த சொல் அந்த சொல்லை யாருக்கு பயன்படுத்துகிறார் நம்மிடத்தில் இதுவரை பணி செய்தவரை எப்பொழுது சோர்கின்ற ஆவி தாங்கிக் கொண்டு எதை செய்து தனக்கே உழை வைத்த ஒருவனை அப்படி செய்து இங்கிவன் ஐயன் செய்தது யார் செய்தது சொல்லிட்டு போதே அந்த புலனைந்தும் பொறிகளை அறிவு அணிந்துட்டு ஐமியெழுந்தி அலமந்து வருது அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பேரரசே நீங்கள் சொல்லுகிறீர்கள் எங்களுக்கு என்ன கட்டளீர்கள் என்ன கட்டளையிட்டு என்று கேட்டார் என்ன சொன்னாள் கடைசி சொல்ல விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து தான் நமக்கு மெய்பொருள் அது ஒன்றுதான் நாம் அடைய வேண்டிய செல்வம் அதுதான் நாம் உங்களுக்கு நிறைவாக சொல்ல வேண்டுவது விதியினாலே பரவிய திருநீர்த்தன்பு பாதுகாத்து அப்படி சொல்லி பிறகு பெருமாவனின் திருவடியை சேர்ந்த ஒரு அருமையான பாட்டை ஆயிடுச்சு பாரதியார் அவருக்கு அந்த கண்ணனியே அப்படி அருமையா இருக்கு எங்கிருந்தோ வந்தான்னு சொல்லும் போது சொல்றோம் எங்கிருந்து வந்தான் சொல்லுவார் எங்கிருந்தோ வந்த இங்கி வணியான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் பாடவேதம் தத்தம் சத்தம் பாடவேதம் தான் என் மதிப்பில் இருக்கு இங்கயோ ஒன்று வந்தான் வீடு பெருக்கிடுவேன் விளக்கே திரிவைத்திடுவேன் மாவேன் மளை நான் காத்திருவேன் சன பிள்ளைக்கு சிங்காரப்பாட்டி திருப்பேன் அருமையான பண் லட்சம் இல்ல கோடி பொறுமையாக அத பின்னால அரசனாய் மந்திரியாயி நல்லா சிரியனுமாயி அவன் யாருன்னு கேட்டா வேலையால் மட்டுமல்ல எனக்கு ஒரு பெரிய துணை போகின்ற அமைச்சராய் அரசாய் நல்லா அது அருமையான பாட்டை யார் பாருதுன்னு தெரியல அந்த பாட்டுல வைக்கவே மாட்டேங்கிறான் மக்குப் பயிரும் வச்சா என்ன கேட்டு ஆமா நல்லா நல்லா ஆசிரியனுமாய் இது ஐயன்னு சொன்னாரு பாருங்க நல்லா சிரியணுமாய் பண்பிலே தெய்வமாய் பண்புல சொன்ன ஆசிரியன் என்ன தெய்வமாவே ஆனால் பார்ையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் எங்கள் மீளாலிருந்து வந்தான் அதுதான்